அஜேசா கேஷியேக்கே மகாஜா தோக்கோ நேச அஜேஜமசாந்தம் ருமே ஜனமிஷ்மே அசங்கம் தின கீ கௌடாச்சாரியர் அத்வைத அஜாதி பிரம்ம ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த ஞானப் பிரயோஜனத்தை சொல்லும் பொழுதே அந்த ஞானத்துக்கு விஷயமான அந்த ஆத்மஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபத்தை பற்றியும் விளக்கி சொல்றார் அஜேஷு தர்மேஷு அசங்கிராந்தம் அஜம் ஜானம் இஷியத்தே சொன்னா கூறப்படுகிறது சிந்திக்கப்படுகிறது புரிந்து கொள்ளப்படுகிறது அதாவது தோன்றாத இந்த துவைத்தத்தில் துவைத்தம்னா அத்வைதம் தான் தோன்றாதது பதார்த்தங்களில் உண்மையில் தோன்றாத பதார்த்தங்களில் அகாரணமான பதார்த்தங்களில் காரணக்காரிய விலட்சணமான இந்த பேதம் போல தெரிகிற இந்த பதார்த்தங்களில் பேதம் போல தெரிகின்றது உண்மையில் காரண காரியம் இல்லை இப்ப ஏற்பட்டதுல அசங்கிராந்தம் ஞானம் அசங்கிராந்தம் ஞானம்னா என்ன அந்த ஞானம்னா சைதன்யம் இந்த சைதன்யம் சங்கிரமத்தே சம்பந்தம் வைக்கிறது இல்ல அதுதான் நேற்றுக்கு சொன்னேன் வளையலுக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் நகைக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அது சத்திய சம்பந்தமா மித்யா சம்பந்தமா சம்பந்தமே கிடையாது சம்பந்தம் மாதிரி ரெண்டு சொற்கள் ரெண்டு சொற்களை சொன்ன உடனே ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அந்த திருஷ்டாந்தத்தின் அடிப்படையில் ஸ்ருதி வாக்கியத்தை புரிந்து ஆக இந்த பிரம்மனுக்கும் ஜகத்துக்கும் உள்ள சம்பந்தம் அத்வைதத்துக்கும் துவைதத்துக்கும் உள்ள சம்பந்தம் தங்கத்துக்கும் நகைக்கும் உள்ள சம்பந்தத்தை போல மித்யா சம்பந்த அது மாத்திரம் இல்லை அது அதுக்கு சத்தாவே இல்லவே இல்லை லக்ஷணாசூன்யம் உபயம்னு பார்த்தோம் லக்ஷணாசூன்யம் உபயம் அதுக்கு லட்சமே கிடையாது அசம்பம் இல்லாத காரணத்தினால் அது அசங்கம் என்று பெரியால் உபேசிக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த மகாஜானுடைய தன்மையானது விளக்கப்பட்டது இனி அடுத்த காரியை பார்க்கலாம் அணுமாத்திரேபி வை தர்மியே ஜாயமான सदानास्ति முதாவச்சுதி जायमाने ஜ அசங்க सदानास्ति கிமுத அபரணு இங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு காரிகம் அதாவது கொஞ்சம் கூட துவைத்த சத்தியத்துவ புத்தி இருக்கக்கூடாது வியாஹாரிக சத்தியம் சொல்லி சொல்லி மாட்டிட்டு விடக்கூடாது பாரமார்த்திக சத்தியம் தான் நம்ம மனசுல எப்பவும் இருக்கணும் வியாபகாரிக சத்திய திருஷ்டி எல்லாம் வந்து கொஞ்சம் தான் வியாபாரிக சத்தியம் சொல்லி சொல்லி அதுலயும் அதிகமா போயிடுவோம் பாரமார்த்திக சத்தியத்தை மறந்தே போய்டும் பாரமார்த்திக சத்திய திருடஜானம் நமக்கு அவசியம் வியாவகாரீக சத்தியம் வியாவகாரிக சத்தியம் சொல்லி சொல்லி அது ஆழ்ந்து போயிடக்கூடாது அதனால தான் சம்ருத்தின்னர் லௌகிக்க விவகாரம் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு இந்த ஞானம் வந்து போயிடக்கூடாது நம்ம அப்படியே கேஷுவலாக விட்டுவிடக்கூடாது நிறைய பேருக்கு இப்படி ஆகிடுறது கொஞ்சம் தெரிஞ்ச உடனே எல்லாம் சர்வஜன் மாதிரி தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து அதெல்லாம் வேண்டி இதுலேன்னு சொல்லி கதை பேசிட்டு விவகாரம் பண்ணிட்டு இது விட்டுடுவான் அது என்ன ஆகும் கேட்டா அப்புறம் அது பலம் ஆயிடும் அந்த அந்த விற்த்திகளுக்கு தான் பிரதானமான இடம் இருக்கும் இந்த ஆத்மாக்கார விற்பி அகண்டாக்கார வத்தி சைதன்யாக்கார விற்பிக்கு இடமே இருக்கலாம போயிடும் எவ்வளவு தூரத்துக்கு அந்த இந்த ஆத்மாக்கார விற்பி அகண்டாக்கார வத்தி இருக்கோ அந்த அளவுக்கு மனசுலயும் அந்த என்னது ஆபேட்சிக சாந்தியோட அளவு கூடும் ிகாந்தி சந்தேகம் இல்லை பிரம்மன் தான் பிரம்மனுடைய அதுதான் நம்முடைய ஸ்வரூபம் ஆனா இந்த அப்சல்யூட் பீஸ் தான் நம்முடைய ஸ்வரூபம் அந்த அவசியம் அகம் ஆத்தியந்தி ஸ்வரூபா அப்படிங்கிற ஒரு ஞானம் அந்த பிரதானமான இடம் உடையதாக இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும்னு சொன்னா அது கொஞ்ச நாள் ஆனா படிச்சதே ஞாபகத்துல இருக்காது நம்ம அந்த தர்மத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய மனசனுடைய தர்மத்தை புரிஞ்சு அந்த மித்யாங்கிறது வேற விஷயம் மித்யா அந்த மித்யா துக்க அதனை பத்தின அவசியம் அதுக்கு அவசியம் சத்தியத்தை அதுக்கு அவசியம் அந்த அவசியம் எனக்கு அவசியமா இல்லையாங்கிறது அந்த அவசியமாக தேவைப்படுகிறது அது ஆபேஷிக சாந்தி அந்த சாந்தி மாயதான் அந்த சாந்தி உண்மை கிடையாது ஆனா அந்த சாந்தி அந்த இடத்துல வியாபகம் பேசலாம் அந்த இடத்துல வியாபக அவசியம் வியாபகாரி மோக்மும் தான் பரமார்த்த திருஷ்டியில சம்சாரமும் தெரியணும் இல்லாட்டி என்ன பண்ணுவோம் நம்மளை நாமளே தெரியாம வேதாந்தத்துக்கு வந்து ஏமாத்தினோம் வேதாந்தத்துக்கு வந்து இங்கும் விடாது உட்கார்ந்து நிற்கும் எப்படி போறான் பார்ப்போம் ஆகினால இவர் என்ன சொல்றார் வைத்தர்மியே அணுமாத்திரேபி ஜாயமானே வைத்தர்மியம்னா என்ன தர்ம வை தர்மியம்ங்கிற வார்த்தைக்கு வைதர்மியே வஸ்துனி தர்ம ரஹிதமானது இதெல்லாம் கடந்தது தமிழ் புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கு வைத்தர்மியம்னே போட்டிருக்கேதம் அது அனுமாத்திரேபி வைத்தர்மியே ஒரு ஒரு அர்த்தம் போட்டிருக்கு ஒரு புஸ்தகத்தில் ஆகையினால ஜாயமான சிந்திக்காதிசம்விங்க அப்படியே போட்டு அவிபஷ்டிதான் அஜ்ஞானிக்கு அணுமாத்திரே இதுல கொஞ்சமாவது ஜாதிவாதத்தை கற்பனை பண்ணுவானே இந்த சைதன்யத்தில் கொஞ்சமாவது அணுமாத்திரே ஜாயமான ஒரு கொஞ்சம் அளவுக்கு பண்ணினா கூட ஏதோ ஒரு லேசா இருந்தா கூட போறோம் அப்பொழுது அவனுக்கு அந்த அசங்கத்துவம் வராது அதாவது தன்னை தனக்கு ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒருத்தன் எல்லாம் போயிடுத்து ஆனா வந்து ஜீரோ பக்கத்துல இருக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி இருந்தாலும் உனக்கு சங்கம் தான் உனக்கு சங்கானந்தான் தான் பெயர் வைக்கணும் கௌடபாதாச்சாரியார் ஜாக்கிரதை பண்றதா கொஞ்சம் கூட உனக்கு அந்த புத்தி இருக்க கூடாதுன்னு நமக்கு எச்சரிக்கை பண்ற துவைத்தில சத்தியத்துவ புத்தி அணு அளவும் இருக்க கூடாது அணுங்கறத ஒரு வார்த்தைக்காக சொல்றே கூடாது அழுத்தமா சொல்ற சதா அசங்க ஒரு பொழுதும் சதா என்ன இந்த இடத்துல என்ன அர்த்தம் ஒரு பொழுதும் அர்த்தம் ஒரு அவனுக்கு அசங்கத்தன்மை சித்திக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் அசங்கத்தன்மை சித்திக்காது சம்சார அஸ்தி துக்கம் அஸ்தி துக்கத்துல வந்து நான் சங்கம் வைக்காம இருந்தேன்னா தான் அந்த துக்கத்துக்கு சக்தி போகும் அதனாலதான் கிருஷ்ணர் சொன்னார் துக்கத்தோட உன்னை சேர்த்துக்கிறதுல இருந்து உன்னை பிரிச்சுக்கிறதுக்கு பேர் தான்ப்பா யோகம் தம் வித்யா துக்கோக நன்றாக சம்பந்தப்படுத்திக்கிறது பிரிச்சுக்கணும் அதுக்கு பேர் தான் நிதித்யாசனம் சொல்லலாம் ஆகியனால் நீ விடாம பண்ணணும் அங்க ரொம்ப அழகா சொல்லிருக்கார் யா துக்க சம்யோக வியோகம் யோக சங்கீதம் என்னப்பான் சேர்த்துக்கிறதுல இருந்து நல்லா பிரிச்சுக்கிறதுக்கு பேர் தான் யோகம்னால பிரிச்சுக்கணும் நிஜமாவே எப்படி பிரிச்சுக்கிறது கையில ஏதோ அடிபட்டு உடம்புல அடிபட்டு வலிக்கிறதுன்னு சொன்னா என்ன பண்ணணும்னா அது அறிவால தான் பிரிச்சுக்கணும் உடம்புல அடிபட்டு உடம்புல ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு உடம்புல ஏதோ தலையில இருக்கு ஏற்படும் அதன் பொருட்டு நீ விடாம நிதித்தியாசனம் ததாக்காரமா தன்மயமா ஆயிடணும்பா அதுக்கா வேண்டி நீ நிதித்தியாசனம் பண்ணணும்னு கிருஷ்ணர் ஆராதத்தியத்துல கீதையில சொன்னார் அனிர்ணேதா சகா யோகா யோக்தவ்யா அனிர்விண்ண சேத்தசா என்ன பரிபூர்ண வைராகிய புத்தியோடு இந்திரிய விஷயங்களை எல்லாம் பரிபூர்ணமாக தியாகம் பண்ணி சம்யத்தேந்திரியா சம்யமிடத்துல சொல்ற அனிர்விண்ண சேத்தசா சஹா யோகா யோக்தவியா அதனால என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கூட நமக்கு இதுல மனச மனசரியும் வச்சுக்கணும் மனசுல சங்கமும் கூட இந்த பரமார்த்தம் பரமார்த்த ஜான அபியாசமும் வேணும் ஆனா அந்த அபியாசம் மனசுக்கு தான் ஆத்மாவுக்கு இல்லைங்கிற ஞானமும் கூடவே எனக்கு அபியாசம் தேவை இல்லை ஆனா அந்த அபியாசம் தேவை எனக்கு ஆத்மாவுக்கு அபாசம் தேவையில்ல்லை ஆத்மாவுக்கு அபியாசம் தேவையில்லைங்கிறானம் அந்த அவசியம் தேவைப்படுறோம் அந்த தேவையில்லை ஏன்னா அந்த நம்ம எப்படி இருக்கோம் கிளாஸ் எடுத்துருக்கேன் நீங்களும் நானும் கிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன் பாடம் எடுத்துருக்கேன் நம்மளா அந்த விட்டு எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்கோம் எவ்வளவு தூரம் சேர்ந்திருக்கோம் அதுக்கு எதாவது அளவுகோல் இருக்கா ஏதாவது டெஸ்ட் வச்சு பண்ண முடியுமா நம்ம எவ்வளவு தூரம் வந்து துக்கப்படுறோமோ அதை பொறுத்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு எதாவது மானிட்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா ஏதாவது அளவுகோல் இருக்கா நான் இருக்கு அது நம்ம தான் புரிஞ்சுக்கணும் வேற ஏதாவது போட்டுக்கிட்டு பார்க்க முடியுமா இப்போ நான் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல வந்து இந்த மனசு சம்பந்தப்பட்டது நிறைய பண்றாங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க பெங்களூரில் ஒரு இடத்துக்கு போனேன் அது ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமில் எல்லாம் இந்த ஆல்பா இந்த பீட்டா எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதுக்காக வேண்டி அது எல்லாத்தையும் ஆழ் மேலே எல்லாம் சுருகிடுறாங்க ஒரு ரூமே இருக்கு அந்த ரூமில் படுத்துக்கலாம் படுத்துட்டு அதெல்லாம் பண்ண அவங்களே வந்து அது பெடிகாருமே வச்சிக்கக்கூடாது நம்ம தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் அது வந்து நம்மளை மானிட்டர் பண்ணிட்டு கரெக்டா சொல்ல முடியுமா அதெல்லாம் ஒரு பேருக்கு ஆனா நமக்குத்தான் தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் சம்சாரியா இருக்கும் அசம்சாரியா இருக்கும் நமக்கு தான் தெரியும் அதனால அசங்கதா சதா நாஸ்தி ஜாகிரதையா இருங்க இந்த சுரிகையில எச்சரிக்கை பண்ற பி கேர்ஃபுல் கொஞ்சம் கூட ஏமாந்து போய் துவைதத்தை சத்தியம் நினைச்சுடாத ஏன்னா உன் வாசனை விடாது அந்த துவைத சத்தியத்தை வாசனை போகிறதில்லை ஆஹா இந்த சத்தியத்துவ வாசனை போறதுக்கு நீ விடாம நிதித்தியாசனம் பண்ணி அமனீபாவகா அத்வைத பிரகடனத்தில் கடைசியில் பார்த்துருக்கோம் அமனீபாவகா பண்ண நிதித்தியாசனம் பண்ணு என்று சொல்லி என்ன சொன்னித்தவரணு அந்த டிட்டாச்மெண்ட் வராது அஜானமும் எங்க போறது அணு கொஞ்சம் கூட உனக்கு அந்த சைதன்யத்தில் வந்து துவைத புத்தி இருக்குமானால் காரணக்காரிய புத்தி இருக்குமானால் அக்ஞானம் எங்க தொலைய போறது அது சத்தியம் நினைச்சான அஜ்யானம் உனக்கு போகலேன்னு அர்த்தம் கிமுத்தா அவர் அதாவது அந்த அசங்கத்துவம் கிடையாது டிட்டாச்மெண்ட் வராது டிட்டாச்மெண்ட் வராதுக்கு காரணம் என்ன அக்ஞானம் போகல என்ன அக்ஞானம் கொஞ்சம் இருக்குன்னா கொஞ்சமாவது கூடவா அதெல்லாம் கிடையாதப்பா சைதன்யத்துக்கு ஒரு நாளும் இதெல்லாம் இல்லை மனோபுத்தி அகங்கார சித்தாணி நாகம் மனச வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா வேதாந்தப்படி மனசுக்குள்ளேயே மனசை பொய்யி பொய் பொய் பொய் பொய்யின்னு பலமா நினைக்கிறது அதான் வழி அது மா வெறும் அது பொய்னா மெய்யு தெரியணும் இல்லையா சைதன்யம் தான் சொல்லுகின்றே இருக்கணும் மனசுக்குள்ள மனசுக்கு வந்து அது பலப்படும் மனோபலம் வரும் சரி உண்மையிலேயே இந்த சைதன்யத்துக்கு இந்த சைதன்யம் சைதன்யத்துக்கு உலகத்தில் இருக்கிற எந்த பதார்த்தங்களுக்கும் ஜீவர்களுக்கும் அஜானம் கிடையாதுன்னு சொல்ற இங்க வரும் இது கவனிச்சுட்டேன் அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் அலக்தரணுவே ஆய அலப்மரே முயகா சர்வே தர்மா அல ஆவரண எல்லா ஜீவர்களும் எல்லா பதார்த்தங்களும் இந்த இடத்துல ஜீவர்கள் வந்து முக்கியம் ஏன்னா ஆவரணம் சொன்னதுனால நம்ம சாஸ்திரப்படி என்னன்னா சைத்தன்யம் வந்து ஜட பொருள்ல இருந்தாலும் அந்த ஆபாசம் ஜடவஸ்துக்கள்ல இல்லை சேத்தன வஸ்துக்கள்ல தான் அந்த சைதன்யத்தினுடைய ஆபாசம் இருக்கு ஆஹ சிதாபாசர சைதன்ய ஜட வஸ்துக்கள் அப்படின்னு பிரிக்கணும் சிதாபாசர ஜட சைத்தன்ய வஸ்துக்கள் ஜம் சை அந்த அதாவது சைதன்யத்தில் ஜடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் நம்ம சேதனம் அதெல்லாம் ஜடம் டேபிள் ஜடம் நான் வந்து சேதனம் நான் உயிர் உள்ளவன் உணர்ச்சி உள்ளவன் இது உயிரற்றது உணர்ச்சி ஆக உயிரற்றது உணர்ச்சி அற்றது உயிர் உள்ளது உணர்ச்சி உள்ளது அப்படிங்கிற இந்த ரெண்டு இருக்கு நம்ம பார்க்கிறோம் ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கு ரெண்டுமே சைதன்யத்துல அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு சுத்த சைதன்யத்துல ஜடத்துவம் சேத்தனத்துவம் அத்தியஸ்தம் சுத்த சைதன்யத்துல ஜடமோ சேத்தனமோ கிடையாது இந்த ஜ பதார்த்தங்கள் சேதனத்தினுடைய வெளிப்பாடு சிதாபாசன் கிடையாது சேதன வஸ்துக்கள் எல்லாம் சைதன்யத்தினுடைய ஆபாசம் இருக்கு சர்வே ஜீவாகிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்றோம் சர்வே தர்மாஹா என்ன அர்த்தம் சொல்றோம் சர்வே ஜீவா மற்ற பதார்த்தங்களுக்கு ஜானமோ அஜ்யானமோ தெரியாது அலப்த ஆரணும் ஒரு காலத்திலும் அஜ்யானம் இதற்கு கிடையாது இப்ப முதல் சுழத்தில் அவனுக்கு அஜ்ஞானம் எங்க போக போறதுன்றார் இப்ப என்ன சொல்றார் உண்மையிலேயே சைதன்யத்துக்கு அஜ்ஞானம் கிடையாது ஏன்னா அது அக்ஞான ஜான சாட்சி அக்ஞான ஜான சாட்சி இப்ப எனக்கு இருக்கிற ஞானத்தையும் நான் அறிகிறேன் எனக்கு இருக்கிற அக்ஞானத்தையும் நான் அறிகிறேன் ஒரு விஷயம் என்ன பத்தின அஜ்யானம் எனக்கு இல்லை என்ன பத்தின அஜ்யானம் எனக்கு இல்ல வேற எதையா பத்தின அஜ்ஞானம் மித்யாபூதம் எனக்கு இருக்கலாம் அது எனக்கு தேவையும் இல்ல அந்த அக்ஞானம் போகணுங்கிற எண்ணமும் இல்லை அந்த அக்ஞானம் தான் பொய்யான அஜானமாச்சே உண்மையான அஜானமா நான் நினைச்சது என்ன பத்தின அக்ஞானத்தை தான் நான் அஜானமா வேதாந்தம் படிக்கிற போது என்ன சொல்லி அந்த அஜானத்தை அறிகின்ற நீ ஞான ஸ்வரூபம் சொல்லி அதன் மூலம் என்ன பத்தின அஜானம் அந்த கிரணத்துல போயிடுச்சு ஆகையினால அது மா அஜான சாட்சி சொல்ற போது அப்ப மாத்திரம் தான் ஞானம் வர்றதுக்கு முன்னாலேயும் ஆனா அந்த அஜானத்துக்கு சாட்சிங்கிற ஞானம் ஏதோ பிரதிபந்தப்பட்டு அதான் மாயம் அது சர்வே தர்மா ஆரணம் இந்த இடத்துல அஜ்யான போட்டு சம்பிரிங்கிற சப்தத்தை யூஸ் பண்ற ஆவரணத்தை மறைப்பு மறைப்பற்றவைகள் அப்படின்னு அர்த்தம் எல்லா தர்மங்களும் மறைப்பற்றவைகள் எல்லாவற்றையும் ஒளிர்விக்கின்ற ஒளிர்விக்கின்ற சைதன்யத்தை எதுவும் மறைக்க முடியாது என்ன வேதாந்த சாஸ்திரம் படிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நாம பார்க்கறதே இல்லை செல்ஃப பத்தின செல்ஃபத்தின ஆத்மாவை பத்தின ஞானத்தை அடையறதுக்கு பிரயத்தனமே பண்றதில்ல அப்படி ஒரு ஃபீல்டு இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அப்படியே தெரிஞ்சாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் வர்றதில்லை இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் கண்டின்யூ பண்றதில்லை கண்டினியூ பண்ணினாத்தானே முடியும் இதுலயே ஊர் இருந்தால் தான் முடியும் ஒன்று தியானம் படிக்கணும் இல்லாட்டி சமாதியில் இருக்கணும் இல்லாட்டி படித்ததெல்லாம் நினைச்சுண்டாவது இருக்கணும் புஸ்தகத்தினுடைய சகாயத்தோட நினைக்கலாம் புஸ்தகத்தோட சகாயம் இல்லாமல் நினைக்கிறதா இருந்தாலும் நினைக்கலாம் அதுக்கான பலத்தை பொறுத்த விஷயம் ஆவரணாக சர்வே தர்மா பிரகிரு நிர்மலா பிரகிருதி நிர்மலாக என்ன அர்த்தம் இயற்கையாகவே மாசற்றது ஒரு நாளும் இதற்கு மாசு கிடையாது கிருஷ்ணர் அழகா சொன்னார் கீதையில நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம நிர்தோஷம் என்னன்னா எதுவும் அதை அழுக்குப்படுத்த முடியாது அது தானாகவே அழுக்காக இப்ப வந்து தானாகவே அழுக்காக ஏதோ ஒரு சம்பந்தத்தினால்தான் அழுக்க ஏற்படுறது உடம்புல வந்து தானாகவும் அழுக்கார சக்தி இருக்கு இன்னொன்றாலையும் யாராவது மைய கொட்டினான்னு வச்சுங்க மேலே அதனாலேயே அழுக்கார சக்தி இருக்கு ஆனா சைதன்யத்துக்கு ஸ்வயமாகவும் அது மாசு இல்லாதது இன்னொன்றாலும் மாசுபடுத்த முடியாதது இப்ப ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறவன்கூட ஒழுக்கம் இல்லாதவன்னு பொய்ப் பிரச்சாரம் பண்ணி அதை பண்ண முடியும் பண்றாங்க இல்லையா சங்கராச்சாரியார் பெரிய அப்படிலாம் குறையெல்லாம் சொல்லி இப்படிலாம் பண்ண முடியும் ஆனா உண்மையிலே என்னன்னா இருக்காது கற்பனை பண்ணி இன்னொருத்தரப்பரப்பரப்பிண்டே ஜனங்களுக்கும் ஒழுக்கம் இல்லாமல் விஷயத்தை விசாரம் பண்றதுல பரமானம் தான் ஆகையினால அவர்களுக்கு என்னன்னா அதை பத்தியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுதான் பரப்பப்படும் உலகத்துல அப்ப எதுக்கு சொல்றேன் அதாவது இன்னொன்றாலும் மாசுபடுத்த முடியாது தானாகவும் மாசுடையதாக அது ஒருபொழுதும் ஆகாது சரீரத்துக்கு அந்த எல்லாம் வந்து மாசுகள் ஏற்படலாம் புத்தியிலேயும் கூட மாசுகள் ஏற்படலாம் ஆனால் சைதன்யம் நித்திய நிர்மலகா நித்தியமாய் நிர்மலமாய் நீங்கா சுத்தமுமாய் தூரமுமாய் சமீபமுமாய் துரிய நிறை சுடராய் தாய்மான் சொல்லி இருக்கார் எல்லா உபனிஷத் சாரம் பிரகிருதி நிர்மலாக எல்லாம் நிறைய சொல்லியிருக்கு ஆதவ புத்தா துக்தாக சர்வே தர்மா AADAU புத்தா அலப்தவரணே தர்மா பிரகி நிர்மலா அப்படி போட்டுக்கணும் ஆதவு புத்தன் அர்த்தம் நித்திய ஜானஸ்வரூபம் ஆதவு புத்தாக ஆதவ முக்த நித்யசுத்த புத்த முக்தா அதைத்தான் இந்த லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணி இருக்கிறது பிரது <tursus> <turs> <turs> <turs> <turs> அப்படின்னா என்னன்னா இதா என்ன அப்படின்னு சொன்னா அர்த்தம் இந்த உலகத்தில் தலைவர்கள் யார் உண்மையான தலைவர்கள் யார்னா தங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் அறிவையும் பொய்யென்று உணர்ந்து அந்த பொய்யான உடலையும் உள்ளத்தையும் ஆளுகின்ற பேராற்றல் படைத்தவர்களே நாயகர்கள் விஞ்ஞானத்தினால் தங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆளுகின்றவர்களே ஞான நாயகர்கள் மகாராஜா நாயகாஹா சொல்றாங்க இல்லையா மஹராஜ் மஹராஜ் அப்படிங்கிறாங்க சன்னியாசிகளை பார்த்து ஒரு ராஜ்யம் இல்லை சிங்கிள் ராஜ்யம் சிங்கிள் பிளேஸ் கிடையாது மகராஜ் என்ன உடம்பையும் மனசையும் மகாராஜா ராஜத்தே பிரகாசத்தே இவன் பெரியவனாகவும் இருக்கிறான் ஒளிர்ந்து விளங்குகிறான் அனைத்திலும் உயர்ந்து மேலோங்கி விளங்குகின்ற நாயக்கன் வி நாயக்கன் விநாயகர் என்ன அர்த்தம் தனக்கு நாயகன் இல்லாதவன் தனக்கு தலைவன் இல்லாதவன் எல்லாவற்றுக்கும் தான் தலைவன் ஆனால் தனக்கு தலைவன் இல்லாதவன் அவருக்கு ஆள் கிடையாது அவர் சிவருமானுடைய பிள்ளையாச்சியெல்லாம் கேட்காதீங்க பல அர்த்தங்கள் இருக்கு பெரிய அர்த்தம் பிரைம் மினிஸ்டர் மாதிரி போது அல்பத்துல அல்பம் அமெரிக்காவுக்கே அதிபதியா இருந்தாலும் சரி இந்திரலோகத்துக்கும் சந்திரலோகத்துக்கும் பிரம்மலோகத்துக்கே அதிபதியா இருந்தாலும் அதுதான் உபனிஷத் சொல்லி சையேகோ பிரம்மண ஆனந்தோத்ய காமஹ பிரம்மானந்தமும் இவனுக்கு இருக்குன்னு யாரு மாண்டூக்கிய உபனிஷத்தை படிச்சு அதன்படி இருக்கானோ ஆசை இல்லாம இருக்கானோ வீதோகா அகாமஹா அபயஹா படிச்சோம் வீத்தோகா அகாமஹா அபயஹா அப்படி வீத்தசோகனாக அகாமனாக அபயனாக அவன் ஆகிறான்னு படிச்சோம்யச்ச அகாமஹ் பல்லவி மாதிரி அந்த உபனிஷத்துல வந்துதே எத்தனை தடவை பதினோரு தடவை வந்து ஸ்ரோத்ரஸ்ய சா காம தஸ்ய ஸ்ரோத்ரஸ்யா காம தஸ்ய நல்ல வேதாந்த சாஸ்திரத்தை சத்குரு முகமாக படிச்சு ஆஷா பாஷங்கள் அனைத்தையும் அடியோடு நீக்கியவன் அந்த பிரம்மானந்தத்தை இங்கேயே இப்பொழுதே பிரம்மனுடைய ஆனந்தம் ஊர்ல இருக்கிற அத்தனை ஆனந்தமும் இவனுடைய ஆனந்தத்துல ஒரு திவல மனஷா பஞ்சகத்துலோகத்தில் பாக்கிறோம் காரிக்கு ஆஹ நா கதையோடு ிக திருஷ்டா இதை அறிந்திருக்கிறார்கள் நாயகர்கள் இதனை அறிந்திருக்கிறார்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆட்சி செய்யும் ஆற்றல் படைத்தவர்கள் இந்த பேருமையை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் என்று விவகார திசையில் கூறப்படுகிறது பாரமார்த்திக திசையில் உணர்ந்தவனாவது உணரப்படுகின்ற பொருளாவது என்று இதை சொல்லி முடிக்கிறார் நாயக்காக புத்தியே இ வதந்தி நாயக்காக இந்திரியத்தையும் அடைந்தவர்கள் சாதன சதுஷ்டய சம்பிய யோகியவான் யோகியவந்தா அப்படிப்பட்டவர்கள் இதனை அறிந்திருக்கிறார்கள் என்று பெரியர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்த காரிக்க படிக்கலாம் கிரமே நி புத்தியம் தர்மஷு தாயினர்மா தானம் நை துத்தேனா बुद्धस्य, ज्ञानं सर्वे धर्मास्तथा கிரமே நிபானு தாணம் நைத்தேனா தாயின புத்திய தர்மேஷு ஞானம் ந கிரமத்தே உருப்படியாக ஒரு பத அண்மையின் சொன்னேன் இது அப்பப்போ இங்கே வரும் அதனால என்னென்னா புத்தஸ்ய தாயினா புத்தஸ்ய நல்ல வாக்கியம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இதெல்லாம் தெய்வீக சொற்கள் தாயினா புத்தஸ்ய தாயி தாயினவு தாயின அர்த்தம் என்னென்ன சர்வ வியாபகமான பூஜைக்குரிய போற்றுதலுக்குரிய நாயக்காக சொன்னாருங்க மகாஜ்யானாக சொன்னார் என்னெல்லாம் பதங்களை உபயோகப்படுத்திருக்காருன்னு பார்க்க நாம் எல்லாரும் என்ன ஆகணும்னு என்ன சொல்றது விவகார திருஷ்டியில மகாஜானிகள் ஆகணும் நாயக்கன் ஆகணும் நாயகர்கள் ஆக வேண்டும் மகாஜானிகளாக வேண்டும் அதுதான் நம்ம லட்சியம் எல்லாருக்கும் அதுதான் பரம லட்சியம் யாரோ ஒருத்தர் ஆகி அவருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறது நம்ம லட்சியம் இல்லை நான் அதை நான் அப்படி ஆகணுங்கிறதுக்காக தான் அவருக்கு பூஜை பண்ணுறேன் நமஸ்காரம் பண்ணுறேன் வேற எதுக்காகவும் பண்ணலை அ தாயினகான்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் சர்வ வியாபகமான ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் போற்றுதலுக்கும் போற்றுதலுக்கும் மதிப்புக்கும் பிரமிரிசூதன பூஜைக்கு உரியவர்கள் பூஜா அருகர்கள் அருகதைன்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா அதுதான் அருகதா அருகத சொல்றாங்க ஜெயினர்கள்லாம் டிசர்வ் ஆங்கிலத்தில் அதுக்குள்ள அருகதை இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த அருகதைங்கிறது சம்ஸ்கிருதம் அருகதா இந்த தாயினகாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா பூஜைக்குரிய வியாபகமான அவர்கள் தங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வைத்துக் கொள்வதில்லை அவர்களுக்கு பறந்தது என்று எதுவுமே இல்லை அவர்கள் குறுகிய தன்மையிலிருந்தும் பரந்த தன்மையிலிருந்தும் விடுபடுகிறார்கள் அங்க வந்து என்ன நோ நேரோ நோ பிராட் ஏன்னா நோ துவைத்தம் பிரம்மனுக்கு வேறாக ஏதாவது இருந்தாத்தான் அப்படிப்பட்டவனுக்குத்தான் விவகார திருஷ்டியில பிராடு மைண்ட் இருக்கும் உண்மையிலே பிராடும் நேரமும் இல்லை குறுகியதும் இல்லை பறந்ததும் இல்லை பிரம்ம ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கறத பாரமார்த்திக சத்திய ஜானம் யாருக்கு இருக்கோ அவன் தான் வியாபகாரிக பிராட் அவுட்லுக் உள்ளவனா இருப்பான் தார்மிகமான பிராட் அவுட்லுக் அதை ஒரு கண்டிஷன் போடணும் அது வந்து இமோஷனலா இருக்கிற பிராட் அவுட்லுக் இல்லை தார்மிகமான பிராட் அவுட்லுக் இதுக்கே நிறைய படிக்கணும் தார்மிகமான பரந்த மனப்பான்மை உணர்ச்சி வசப்பட்ட பரந்த மனப்பான்மை நிலைச்சு நிற்க குழப்பமாக நிறைய பேர் பார்க்கிறோம் அறிவுபூர்வமான பரந்த மனப்பான்மை இருப்பவர்கள் மிகவும் அரிது உணர்ச்சி பூர்வமான பரந்த மனப்பான்மையுடையவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஒரு சார்பாக இருக்கிறார்கள் ஆனால் உணர்ச்சி பரந்த மனப்பான்மையை சரியாக கவனிக்கவில்லை என்றால் அது குறுகிய மனப்பான்மையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது எனவே தகுந்த அறிவை கொடுக்கவில்லை என்றால் உணர்ச்சிகள் மாறக்கூடியவை ஆகவே தகுந்த அறிவை கொடுத்து விட்டால் சரியான அறிவை கொடுத்து விட்டால் நல்ல பயிற்சி மிக்க அறிவை கொடுத்து விட்டால் உணர்ச்சிகள் ஒழுங்குபட்டு விடும் கட்டுப்பட்டுவிடும் நெருக்கி உட்பட்டு விடும் கருத்து என்னன்னா தாயினம் நன்றாக தெரிந்து கொண்ட ஞானிக்கு அர்த்தம் புத்தஸ் ோதமஞ்சி என்னால் என்ன புத்தன் அர்த்தம் தாயினு போட்ட மாதிரி அதை போட்டால் சௌரியமாக இருக்கும் நமக்கு ஞானினா சௌரியமாக இருக்கு அதாவது தர்மேஷு ந கிரமத்தே அவனுக்கு இந்த பரமார்த்த தரிசன தரிசியான அவனுடைய அந்த ஜானம் சங்கராச்சாரியார் விஷயாந்தரேஷு தர்மேஷு தர்மசம்ஸ்தம் சவத்தை சவித்தரீவ பிரபா புத்தன் இது ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் அதாவது சைத்தன்யம் புத்தனுடைய சைத்தன்யம் வந்து எங்கே சம்பந்தப்படுறது இல்லை நீங்க போட்டுக்கணும் அபுத்தனுடைய சைத்தன்யமும் சம்பந்தப்படுறது இல்லை அவனுக்கு அபுத்தன இருக்கிறதுனால சம்பந்தம் இல்லேங்கிறது தெரியல இவனுக்கு புத்தமா புத்தனா இருக்கிறதுனால சம்பந்தம் இருக்குன்னு இவனுக்கு தெரிகிறது அபுத்தனுக்கும் சைதன்யத்துக்கு யாரு அஜ்யானி அஜ்யானியனுடைய அக்ஞானியனுடைய சைதன்யத்துக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டோ கிடையாது சைதன்யத்துக்கு சம்பந்தம் கிடையாது அக்ஞானியினுடைய வார்த்தைக்குதான் யூஸ் பண்றேன் ரெண்டு பேருடைய கிடையாது அக்ஞானிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க எதனுடைய சம்பந்தமும் கிடையாதுங்கிறோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கான் அக்ஞானி சைதன்யத்தோட தன்னை ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணிக்கல அதான் வித்தியாசம் இந்த ரெண்டு பேருக்கு இதான் வித்தியாசம் ஆஹ தாயின புத்தச தாயின தர்மேஷு ஞானம் நிரமத்தே சர்வே தர்மா தர்மேஷுனா என்னர்த்தம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஷரீரேஷு ஜீவேஷு எல்லாம் போட்டுக்கலாம் சரி ஆகாசத்தை போன்று எங்கும் நீக்கமரதான் இந்த அர்த்தத்தை முடிச்சாச்சு தாயினு சொன்னா போற்றுதலுக்குரிய எங்கும் நீக்கமர நிறைந்த சங்கராஜர் ஆகாச கல்பசியங்கிற பூஜாவதோவா பிரஜாவதோவா பிரஜாவதோவா பூஜாவதா பூஜைக்குரியவன் பேரறி பேரறிவை உடையவன் சர்வே தர்மாஹா அதே மாதிரி அப்படி நினைக்கிறதுனால எல்லாரையும் பார்க்கிறவன் எல்லாம் நினைக்கிறான் ததா ஜம் அப்படிய தன்னுடைய சரீரம் மனசு புத்தியில மாத்திரம் அவனுக்கு சம்பந்தம் இல்லாம யாருடைய மனசு புத்தின் சம்பந்தம் வச்சுக்கிறது இல்லை எவனுடைய மனசுலையும் புத்தினி இவன் சம்பந்தம் வச்சுக்கிறது நான் என் மனசு புத்தியில சம்பந்தம் வச்சுக்காம இருக்க கத்துருக்கேன் ஆனா என்னென்ன அவ மனசு புத்தி இப்படி இருக்கேன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் கிடையாது அப்படி பார்க்க தர்வே தர்மா தானம் தான் அப்படியே சர்வே தர்மாக போட்டு தா ஞானம் சர்வேஷு தர்மேஷு போட்டுக்கணும் சர்வேஷு தர்மேஷு எல்லாருடைய தர்மத்திலையும் எல்லா ஜீவர்களிடத்திலும் அர்த்தம் தன்னிடத்தில் மாத்திரம் இல்ல எல்லா ஜீவர்களிடத்திலும் அப்படியே இருக்கிறான் ஆகாச கல்பத்வாது நக்கிரமத்தே எங்கேயும் அப்படி கிடையாது கொச்சிதப்பி அர்த்தாந்தரகாத்திய இந்த சைதன்யத்துக்கு வேறாக ஏதாவது ஒண்ணு இருந்தாத்தானே இந்த துவைத ஆபாசத்தை துவைத ஆபாசம்னு சரியா புரிஞ்சுக்கணும் துவைதத்தை ஆபாசம் ஆபாசம் ஒரு தோற்றம் தோற்றம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஞான சம்ஸ்காரம் அந்த பலப்படணும்னு மகத்தான பிரயத்தனம் பண்ற யாரும் பண்ண முடியாது உபனிஷத்தியா பிடிச்சார் சொல்லுவதில்லை எப்படி முடிக்கிறார் அந்த நகாரத்தை அப்படி போட்டு தனியா பிடிச்சு ஏதத்து புத்தேன பாஷிதம் இதை புத்தன் சொல்லவில்லை அப்படின்னார் என்ன அர்த்தம்னா இதை சாஸ்திரம் சொல்லுகிறது உபனிஷத் சொல்லுகிறது சம்பிரதாய ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள் இதை புத்தர் சொல்லவில்லை புத்தர் வேல்யூஸை சொன்னார் ஆத்மாவை கேள்வி கேட்ட பதிலே சொல்லலையாம் அப்படிதான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒரு பதில் சொல்லியிருந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும் பதில் சொல்லலை என்ன பதில் தெரியலை ரெண்டுக்கும் மௌனமாக இருக்கலாம் பதில் தெரியலைன்னாலும் பதில் சொல்லாமல் இருக்கலாம் என்ன பதில் தெரிஞ்சிருந்தும் பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேட்கறவன் சரியாக கேட்கலன்னா அப்பவும் சொல்ல மாட்டாங்க சிஷியன் சரியா முறையானபடி கேட்கிறேன்னா அப்பவும் சொல்ல மாட்டாங்க அது மாத்திரம் இல்ல புத்தருக்கு குரு கிடையாது புத்தருக்கு சாஸ்திரம் கிடையாது அவர் சாஸ்திரத்தை நம்பல போதி நம்பினார் ஆனா நல்லவர் அதனால்தான் என்னென்னா அவருடைய கருணை நமக்கு வந்து வேல்யூஸ் என்ன இருந்தாலும் வேல்யூஸ் கிளாஸ் மாதிரி இருக்காது சொல்லுங்க வேல்யூஸ்லாம் நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை டைரக்டாக டீல் பண்ணுறது இது என்ன பண்ணுறதுன்னா வேல்யூஸ் அதாவது இதாவது சுவாசனையாவது துர்வாசனையாவதுங்கிறது இது அது அது என்ன பண்ணுறது துர்வாசனையை போக்கணும்னு சொல்றது அது அதாவது மனசோட பிராப்ளத்தை சொல்லி சொல்யூஷன் சொல்றது மனசையே நீக்கிறது மனசையே நீக்கிறது சைக்காலஜிக்கும் பிலாசபிக்கும் என்ன வித்தியாசம் அந்தந்த சொல்யூஷன் சொல்லும் சைக்காலஜி ஆனா பிலாசபி என்ன பண்ணும்னா மைண்ட் எப்போனார கடைசியில் அங்கெண்ண மாதிரி கொஞ்சம் மண்ணெண்ண பாத்திரம் இருக்கு இல்லையா மண்ணெண்ண பாத்திரத்தை என்ன அலம்பினாலும் வரும் அப்புறம் நெருப்புல போட்டா ஸ்மெல் வராது இந்த தர்மசாஸ்திரத்தைபடி என்னெல்லாம் வாழ்ந்தாலும் ஸ்மெல்லு போகாது அப்புறம் வந்து தர்மமாவது ஒன்னாவது மித்யான் சொன்னாதான் அந்த ஸ்மெல் போகும் ஏத்த புத்தேன பாஷித்தம் இதை புத்தர் சொல்லவில்லை அப்படின்னு சொல்றார் புத்தர் சொல்லவில்லைன்னு சொன்னார் ஏன் சொல்லவில்லைன்னு சொல்லல புத்தர் சொல்லவில்லை அதை சொல்லாதனால என்ன எடுத்து நிறைய மதங்கள் அவங்களுக்குள்ளே உட்பிரிவுகள் வந்துவிடுத்து அதை சரியா சொல்லாததுனால இருந்து ஒன்று தெரியறது சொல்றவனாலையும் முழுசா சரியா சொல்ல முடியாது ஏன்னா வார்த்தைகளுக்கெல்லாம் லிமிடேஷன் இருக்கு சப்த பிரவர்த்திக்கெல்லாம் லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்கு அவன் ஜென்மாந்திர புண்ணியம் பக்குவம் இதை புரிஞ்சு இது உள்ளுக்குள்ள முழுக்க முழுக்க யாரும் காட்ட முடியும் யாருக்கு எடுத்து சொல்ல முடியும் கண்ட கனவை போல வாயத்திறந்து பேசுறவன் சொல்ற கனவே நமக்கு புரிய போறது இல்லை இல்லையா நமக்கே முடிச்ச பிறகு நம்ம கனவு கிளியரா இருக்க போறதில்லை அப்படி ஒருவேளை நமக்கு கனவு கிளியரா இருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இன்னொருத்தருக்கு அவனுக்கு சத்தியமா இருந்த ஒரு ஊமைக்கு ஒரு கனவு வந்து அந்த கனவை ஊமையான விளக்க ஆரம்பிச்சான் எப்படி இருக்கும் கற்பனை அவன் நல்ல நாள்லயே பேசுறதே நமக்கு அதுக்கு ஒரு ஆழ்வான புரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப நாள் பழகணும் அவன் என்னதான் மீன் பண்றான்னு அவன் ஜாட காட்டியே சொல்லுவாங்க டிவியில நியூஸ்ல வருது அப்படி சொல்ற அது அவங்களுக்குதான் புரியும் உங்களுக்கு ஊமையன் கண்ட கனவை போல ஊம கனவு கண்டா அந்த கனவு புரியுமோ புரிய ஏதேனா அதனால அவர் வந்து சொல்லாம விட்டுட்டார்னு நிறுத்திட்டு விட்டார் ஏன் சொல்லல எதனால சொல்லல அதெல்லாம் சொல்லல கௌட பாதாச்சாரியர் புத்தேன ஏத்தது ந பாஷிதம் புத்தர் இதை பற்றி சொல்லவில்லை ஏனென்றால் அவருக்கு குரு கிடையாது அவருக்கு சாஸ்திரம் கிடையாது ஆகவே அவருடைய வாக்கியத்தை நாம் சம்பிரதாயமாக ஏற்றுக்கொள்வதில்லை அவர் என்னதான் உத்தவமானத சொன்னாலும் அந்த வாக்கியத்தை குரு இல்லாம அவர் சொன்னார் கிருஷ்ணர் என்ன சொல்றார் எங்க குரு சந்திப்பு ராமர் யார சொல்றார் எங்க குரு வசிஷ்டருங்கிறார் அதனால பார்வதியை கேட்டால் என் குருன்னா சார் சிவபெருமான சிவபெருமான கேட்டா தெரியுமா பார்வதி என் குருங்கிறார் நம்ம புராணத்தில் அப்படி இல்ல இருக்கு பார்வதி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார் உன்னுடைய பெருமையை நீ தான் சொல்லணும்மா தாயே அப்படிங்கிற உடனே அவர் சொல்ற பார்வதி சொல்ற நீங்க ரொம்ப பக்தியோட கேட்கறதுனால நான் சொல்றேங்கிற புத்தகத்துல எல்லாம் நம்ம என்ன கிறிஸ்டியானிட்டியா ஒன் சைடாவே பேசுறதுக்கு நம்ம மதத்தில் ரெண்டு பேரும் உபதேசம் பண்ணதாக இருக்கு வியாசரு மனைவி ஒரு மந்திர திரஷ்டான சொல்றது வாட்டிக்கான அவளுக்கு பேர் அசர்வ மகர்ஷியினுடைய புத்திரி ஆயினால நம்மளது தான் ரெண்டு பக்கமும் இருக்கு இங்கேயும் வந்து குரு இருக்கார் அங்கேயும் குரு இருக்கார் சூடாலா அப்படின்னு யோகவாச இஷ்டத்தில் சூடாலா வந்து அந்த சிக்கித்வஜனா அந்த ராஜாவுக்கு குருவா இருக்கா மனைவியே எங்கேயாவது ஒரு புஸ்தகத்தில் காட்டுங்க பார்ப்போம் இஸ்லாமில் குரான்ல குரான்லேயோ கிரைஸ்ட்லயோ எங்கேயோ காட்டுங்க பார்ப்போம் அதுதான் உண்மையான பரந்த மதமா சும்மா கதை விடக்கூடாது என்ன பேசும் பேசாம நம்ம இருந்தோம்னா பேசிக்கிட்டே இருப்பான் வாயத்திலிருந்து பேசணும் அப்புறம் நம்ம என்ன ரொம்ப பேசிட்டோம்னா இது மறந்து போய்டும் एतत <laughs> बुद्धेन புத்தாத்தர் சொல்லு சொல்லி முடிச்சுட்டார் இனி நாம நிறைவாக நூறாவது காரிகைக்கு வருகிறோம் துர்தர்ஷம் அதி विशारदं அஜம் சாமியம் विशारदं மஸ்க்கூர்மோயம் துர்ஷமீரம் அஜம் சாாரம் பமஸ் புர்மோயம் பதம் புத் அநானாத்வம் பதம் புத்வா யமஸ்குமஹா முடிச்சுட்டார் என்ன அர்த்தம் பல பல மெனி மெனி சோ மெனி அப்படி சொல்லி நம்ம மனசு முழுக்க விற்த்தி முழுக்க என்ன இருக்கு அத்வைத விற்த்தியா துவைத விற்த்தியா அத்தம் விற்கே வராது அத்வைதம் விற்த்திக்கே வராது விற்பி முழுக்கம்தான் அத்வைதத்தை புரிஞ்சுக்கும் புரிஞ்சுக்காம இருக்க முடியாது நிஷேதம் பண்றது தான் பண்றது சாஸ்திரம் துவைத்த விற்பிய நிஷேதம் பண்ற வேலையத்தான் சாஸ்திரம் பண்றது நிஷேதம் பண்ணிட்டா என்ன இருக்கு பூர்ணமேவசிஷியத்தை அத்வைத்தமேவசிஷியத்தை அநானாத்வமேவசிஷேவநிஷேதம் பண்ணியாச்சுன்னா ஹோல் மாண்டூக்கிய காரிக என்ன பண்ணித்துன்னாத்வநிஷேதாத்திதா பேத நிஷேத இதை வந்து அப்படி உபமர்தனம் நல்ல அழியோ அழின்னு அழிச்சார் கௌடபாதாச்சாரியர் அனானாத்து சாமியம் பதம் விசாரதம் பதம் அநானாத்வம் பதம் அப்படி போட்டு இல்ல இந்த பதத்துக்கு நிலைன்னு அர்த்தம் இந்த பதத்தை நிலையை தன்மையை துர்தரிசம் என்ன அவ்வளவு சுலபமா நீ இதை புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா இந்த பாஹ்ய சத்தியாரி பலமா இருக்கு இந்த துவைதத்தை அவ்வளவு ஸ்ட்ராங்கா நீ மைண்ட்ல வச்சுருக்க ஒரு ஜென்மாவா ரெண்டு ஜென்மாவா அநேக ஜென்ம சம்பிராப்த கர்ம பந்தகா ஸ்ட்ராங்கா ஊறி போயிருக்கு அதில் இது அவ்வளவு இது இல்ல துர்தரிசம் தம் துர்தர்ஷம் கூடமணுஷ்டம் கடோபரிஷம் அதனாலதான் அதிர்ஷ்டம் அந்த அர்த்தம் அதிர்ஷ்டம்னா என்ன அவ்வளவு சுலபமான அதிர்ஷ்டம்னா திருஷ்டி கோச்சரம் இல்லை பிரமாண அகோச்சரம்னு அர்த்தம் துர்தர்ஷம்னா என்ன நீ இந்த இந்திரிய விஷயங்களை பரிபூர்ணமா தியாகம் பண்ணி அந்த அந்த விஷய வாசனைகளையும் தியாகம் பண்ணினாலொழியே இதுல கவனத்தை செலுத்த முடியாது இல்ல ஆற்றுல ஒரு சேத் ஒரு கால அதுல ஒண்ணு ஒண்ணும் நடக்காது கஷ்டப்பட்டுதான் நீ தரிசனம் விரும்பினியான இது சுதர்ஷம் துர்தர்ஷம் பகவான் சொன்னார் கத்தும் சுசுகம் அவ்யம் ராஜ வித்யா ரகசியம் சொன்னார் பரம் பஜ பிரபக் உத்தமம் எவ்வளோ இடத்துல சொல்லுகர் கிருஷ்ணர் ஏதா ரகசியம் உத்தமம் உத்தமம் ரகசியம் அல்ல துர்தர்ஷம் அதி கம்பீரம் கம்பீரம்னா என்னதுன்னா மகாசமுத் நீங்க சமுதிரத்தை பார்த்துருந்தா தான் தெரியும் சமுதிரத்துக்குள்ள போய் பார்க்கணும் நடுக்கடல்ல போய் பார்க்கணும் இந்த பக்கம் போகணும்னா எத்தனை நாள் ஆகும்னா ரெண்டு மாதம் ஆகும்மா அந்த பக்கம் போகணும்னா அஞ்சு மாதம் ஆகும்மா இந்த பக்கம் போகணும்னா இன்னும் எட்டு மாதம் ஆகும் இந்த பக்கம் போகணும்னா ஒரு வருஷம் கூட அப்படி கடலுக்குள்ளெல்லாம் போயிட்டோம்னா பூமியில் முக்கால் பங்கு தண்ணி தானே கால் பங்கு தானே பூமி அதுலயே நம்ம இவ்வளோ நாசம் பண்றோமே போராத்து கடலை வேற பிடுங்கி நாசம் பண்ணிட்டு இருக்கோமே எல்லாம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போறவன் எவ்வளவு எல்லாம் கெடுத்துட்டு போறான் பாரு பரம்பரையே செத்து போற பரம்பரை நம்ம பரம்பரையே இருக்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம் காலி பண்ற போது எல்லாத்தையும் இன்னொருத்தருக்கு உபயோகப்படுற மாதிரி வச்சுட்டு போனோம் இப்ப அதை சொல்லிவிட்டேன் எல்லாத்தையும் அப்படி போட்டுட்டு அதான் பெருக்கிறதுக்கு ஆள் இருக்கானே போடுறத எல்லாத்தையும் காசு கொடுத்தேன் அது மாடல எவ்வளவு கொடுத்தாலும் அவங்களுக்கு நம்ம நிறைய செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியிருக்கு அப்புறம் மாண்டவிக்கியமா தியானம் பண்ணுவார் தனத்தியம் தான் என்ன அதனால இதையே பண்ணு இது மாதிரி எல்லாம் வந்து நம்ம இன்னொருத்தருக்கு அடுத்த ஜெனரேஷன் அப்படியே அழகா வச்சுட்டு போயிடலாமே போயிட்டு போட்டேன் அதி கம்பீரம் அதி கம்பீரம்னா என்ன அர்த்தம் மகா இதனுடைய ஆழத்தை சொல்லவே முடியல பாங்கிறார் ஆழம் அதி கம்பீரம் துஷ்பிரவேசம்ங்கிறார் அவ்வளவு சுலபமா இதுல பிரவேசிக்க முடியாதுங்கிறார் சங்கராஜர் அதாவது இது பார்க்கறதுக்கு அதாவது துர்விக்னேயம் நிறைய பேர் வரமாட்டேங்கிறான் இந்த குரூப்புக்கு ஸ்ரவணாயாபி பகுபெரியோனார் யம தர்மராஜா கேட்கறதுக்கு இந்த ஆத்மாவை கேட்கணும்னு ஆசைப்பட்டா கூட அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இவனுக்கு அதாவது நல்ல குரு கிடைச்சா இவனுக்கு ஆசை இல்லவனா இருந்து நல்லவனாக குருமா இருக்கா சாஸ்திரம் சரியான சாஸ்திரம் இல்லாம என்னத்தையோ வச்சுன்னு சொல்றாரு மீனாட்சி பஞ்சரத்னம் அதுக்கு முதல சொல்லணும்னா இதெல்லாம் சொன்னாதான் சொல்ல முடியும் ஆக துர்தர்ஷம் அத்தி கம்பீரம் துஷ்பிரவேசங்கிறார் இதுல அவ்வளவு சுலபமா யாரும் இந்த சாஸ்திரத்துக்குள்ள நுழைஞ்சு இதெல்லாம் பார்த்துட முடியாது வேணும் அது அஜம் பிறவாதது அஜம் பதம் துர்தர்ஷம் பதம் அத்தி பதம் இது சொன்னார் இங்க நேரம் சொல்றார் அஜம் பிறவாத இந்த பதத்தை தோன்றாத இந்த பரம்பொருளை சாமியம் எல்லாவற்றிலும் சமமாக இருக்கக்கூடியதை விஷாரம் அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லியாச்சு தூய்மையான அஜம் சாமியம் விசாரதம் பல முறை சொல்லியாச்சு ஆகையினால அஜாதி சமதாங்க புண்ணியம் ரொம்ப கம்மின்னு அர்த்தம் இருக்கணும் சும்மா வித்தியாசம் இருக்குதான் வரும் சீரியஸ் முக்தி வரும் அனானாத்தம் என்னத்தை நம்மை கரைத்து விடுவோம் ஒப்படைத்து விடுவோம் சமர்ப்பித்து விடுவோம் அதன் மயமாகி விடுவோம் நமஸ்காரம்னா என்ன அர்த்தம் எதை நமஸ்காரம் பண்றோமோ அதன் மயமா ஆயிடும் நமஸ்காரம் பண்ற போதே ரெவரன்ஸ் ரெஸ்பெக்ட் தானே மகான்களை நமஸ்காரம் வரட்டும் நமஸ்காரம் அதே மாதிரி ஆகாச கல்பேன ஆரம்பிச்சார் அவர் அப்படிதான் ஆரம்பிச்சோம் இந்த கார்கையை தொடர்ந்து அப்படிதான் ஆரம்பிச்சோம் தர்மானியோ ககனோபான் ேன சம்புத்தரம் சம்புத்தே திபதாம் வரம் ஆக இந்த ஸ்லோகங்களெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் அர்த்தம் சொல்லிருக்கேன் எனக்கே இதுதான் முதல் தடவை மாண்டோக்கிய காரிகைக்கு அர்த்தம் சொன்னது இப்பதான் அது ஒரு வருஷத்துக்குள்ள சொல்ல முடிஞ்சதுங்கிறது குருநாதனுடைய பரம கருணை அதனால சில முகாம்கள்ல எத்தனை வகுப்பாச்சு தெரியுது நூற்றி இருபதா ஆமாம் நூற்றி இருபது வகுப்புகள் இன்னொரு ஒரு வகுப்பு இருக்கு சம்மரி சொல்லணும் அதை சேர்த்து ஆ அடுத்த ஒரு வகுப்பு இருக்கு சம்மரி சொன்னால் நூற்றி இருபது வகுப்புகள் பரவாயில்ல நல்ல நம்பராக இருக்குது வியாபாரிக திருஷ்டியா அனானாத்தன் சொல்லி நூற்றி இருபதுண்ணா என்ன சொல் அதனால் இந்த நல்லபடியாக குருநாதர் கிருப்பையால் இதை படிக்க முடிஞ்சுது நமக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சொல்லி இந்த காரிக்க ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி சங்கராச்சாரியரோட கடைசி ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அதை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம திரும்பவும் உபனிஷத்து ஆரம்பித்து நான் பூர்த்தி பண்ணுறேன் அடுத்த சம்மரி கிளாஸ்லேயும் அதை சொல்கிறான் இப்போ இதை சொல்லுவோம் அஜமபி ஜனி யோகம் ஐஸ்வர்ய யோகாத் அகதி ஜகதிமத்தாம் விவித விஷயிரா முதே க்ஷா பிரணத்தயவித்தோஸ் பிரா வை வேத்குலே கனியவிரதனா சமுதே காருணியுதாராமூத்தே யஸ்தூஜ் பூஜ்யம் பரமர்னோகாச பிராந்தமோக்கோன்மச்சோரேஹுபனோன்வாசனே மேயவாத்துசமவினயாப்ரமோ தாவயவினு நைர்நே ஜன்முத்தைக்கு தன்னியரோரு மூதவினை வோமவாத்தேயிணா மூர்த்தே நம அய்யுள்ளே நிற அனந்தமாண்ட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 हरी ओम, आदि स्वामी स्वामी की की की माता की, माता गंगा कावेरी ஹரி ஓம் ஆதிநாஸ் ஜகன்மாத்தரிக்கீ சூஸ்வீங்கேரீ மாதீ சுரபிசரஸ்வதிக்கி சனா